வணக்கம் நெய்யிலி நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் ஒன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு குதிரையால் செலுத்தப்படும் உலகின் முதலாவது பயணிகள் பேருந்து பம்பாய் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவின் முதலாவது நாடாளுமன்றம் மெல்பேர்னில் திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை முதன் முதலாக அமுலுக்கு வந்தது அரிசி பாவனை செய்வது மாதம் ஒன்றுக்கு சராசரியாக முப்பதாயிரம் டன் இருபதாயிரம் டன் குறைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போலந்து ராணுவம் உக்ரைனின் கீவ் நகரை கைப்பற்றிய வெற்றி நிகழ்வு கிரெசாடிக் நகரில் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் தனது சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நகரை மே ஐந்தாம் தேதி அதாவது இன்று கைப்பற்றிய பின்னர் எரித்ரியா எத்தியோப்பியா இத்தாலிய சோமாலாந்து ஆகிய நாடுகளை இணைத்து இத்தாலிய கிழக்கு ஆப்பிரிக்கா என்ற புதிய நாட்டை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பனிப்போர் காலகட்டங்களில் மேற்கு ஜெர்மனி நேட்டோவில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு கானா நாட்டில் கால்பந்து போட்டியொன்றில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபத்தி ஒன்பது ரசிகர்கள் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் வெற்றியை கொண்டாடும் விதத்தில் ரஷ்யா மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பை சென்றதுக்கத்தில் நடத்தியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூத்தி எட்டாம் ஆண்டு அண்ணமாச்சாரியார் கர்நாடக இசைக்கலைஞர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கோபாலகிருஷ்ண கோகலே இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மல்லிகா சாராபாய் இந்திய சமூக ஆர்வலர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு தலாத் மஹமத் இந்திய பாடகர் மற்றும் நடிகர் இன்னாலின் சிறப்புகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஐரோப்பிய தினம் ரஷ்யா மற்றும் ஆர்மேனியா நாடுகளில் வெற்றி தினம் இந்தியாவின் தேசிய ரயில் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே